உள்ளத்தின் மீது ஒரு திரையிடப்பட்டுள்ளது நிச்சயமாக நான் தினமும் நூறு தடவை அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு